வணக்கம் ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சிபிஎஸ்இ யின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் மனோஜ் அகூஜா இரண்டு அனைத்து வீட்டு விநியோக சேவைகளுக்கும் டிஜிட்டல் கட்டணம் செலுத்த வேண்டிய நகரம் அகமதாபாத் மூன்று சாம்பியன் போர்ட்டல் எம்எஸ்எம்இ அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று கூகுள் கிளவுட் இந்தியாவில் அதன் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு ஒடிசா பல்கலைக்கழக மாணவர்களுக்காக பரோஷா ஹெல்ப்லைன் தொடங்கியது யார் மூன்று காவல்துறைக்கு கர்மவார் பதக்கம் வழங்கப்படுவதை எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி